السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي بنعمته تتم الصالحات مجيب الدعوات رافع الدرجات وهو الذي يقبل التوبه عن عباده ويعفو عن السيئات خالق السماوات ومنزل الآيات الهنا خالقنا ورازقنا ليس لها رب سواه اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وحبيبه وقليله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وابارك على محمد وعلى ال محمد كما بارك على ابراهيم وفي العالم الى الابد اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا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 يَا أَيُّهَا الَّذِينَ كَفَرُوا لَا تَحْتَدِرُوا الْيَوْمُ إِنَّمَا تُبْزَوْنَ مَا كُنتُم تَحْمَنُونَ صدق الله سنة قرية علماء عنبو قرية شهودر اللهم اللهم அல்லாஹ் சுல்ஹானுவ தாரா நம் அனைவருடைய தூய்மையான நியர்களை கபூல் செய்து எந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த இடத்தில் நொண்டு கூண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரையும் மாற்று வைப்பானாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவின் நல்லதியார்களே அல்லாஹுடைய ஒரு அருள் அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத்தான் இந்த உலகத்துல நமக்கு நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை பேசுறது அதை கேட்கறது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்குரிய அடையாளம் என்னென்னா அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல ஆப்பர்ச்சுனிட்டி அவகாசங்களை தாரான் அடையாளம் அதே நேரத்தில் இது எப்படி ஒரு பாக்கியமோ நல்ல விடயங்களை கேட்கறது படிக்கிறது ஒரு விடயத்தை விளங்கி கொள்றது ஒரு வகையில் ஒரு பாக்கியம் அதே போல இது ஒரு அமானிதமும் தான் கேட்ட விடயங்களை அமல் செய்யலடா கேட்ட விடயங்களை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கலாம் அதில் ஒரு முயற்சியை நாங்கள் செய்யலாம் நாளே செய்யாமத்தினால அது எங்களுக்கு எதிராகவும் பாதுகாப்ப அதிகமான விடயங்களை கேட்கறது பேசுறது கெட்டுத்தனம் அல்ல கேட்ட கொஞ்சம் விடயங்களை கேட்ட கொஞ்ச விடயங்களை தெரிஞ்ச கொஞ்சம் விடயங்களை அமல் செய்யறதுதான் கேட்டுத்தனம் பொதுவாக சமூகத்தில பல சார்கள் இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்ற விடயம் ஒன்றுதான் We hear, we don't listen. Qur'an. போதா அது வார்த்தை ஆயத்த கேளுங்க இந்த கொரான் சொல்லல இஸ்ம என்று சொல்லல இஸ்தமியூ இஸ் என்றா இஸ்மார்த்தம் வித்தியாசம் செவி அதான் கேக்கும் கற்றுக்கொள்ளிஸ் படிச்சென்ற அர்த்தம் என்னென்றா அது எங்க வாழ்க்கையில வரும் அப்பதான் படிச்சு ஒருத்தர் டாக்டடிச்சுக்கிறாரு அமல் செஞ்சாதான் அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரை மாற்றி வைப்பானா அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்று நான் உங்களுடன் பேச இருக்கிறது முன்னுரிமை என்ன முன்னுரிமை வாழ்க்கையில் அன்புக்குரிய சப்போர்களே இஸ்லாம் என்று சொல்றது ஒரு அழகான பரிபூர்ணமான மார்க்கம் இஸ்லாத்துல இல்லாதது மார்க்கம் வேற எங்களோட வாழ்க்கை வேற பிரிக்க முடியாது அனைத்து விடயத்திலையும் சரிய மார்க்கம் சம்மந்தப்படுது காலையில எலும்பில திறந்து மாலையில தூங்கும் வரைக்கும் எச்சு தூக்குல திறந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் வரைக்கும் எல்லா கட்டத்திலேயும் எங்களுக்கு ஒரு மார்க்க ஆனா ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க என்னுடைய வாழ்க்கையில எது பிராயாரிட்டி எது முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்கும் ஏராளமான வேலை இந்த ப்ரையாரிட்டிய தெரியாதவங்க உலகத்துல சக்சஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க வெற்றிகரமாக இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் சிலர் தவறான முறையில தவறு என்று சொன்னா பாவம் மட்டுமல்ல லைஃப் ஸ்டைல்ல சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம வயோதிப்பா வயோதிப்பத்தை அடைஞ்சி ரிகிரெட் பண்றாங்க ஒவ்வொரு காலத்துல முன்னுரிமை என்று நித்யா வயோதிப்பத்துல எங்களுக்கு முன்னுரிமை வேற வாலிபத்துல நாங்க முன்னுரிமை வேற சிறுபியாயத்துல வளரக்கூடிய பிள்ளைகள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வேற வயோதிப்பர்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்களோ சமூகத்தில் பல சாரா இருக்கிறாங்க படிச்சவங்க சாரா இருக்கிறார் அவங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வித்தியாசம் குடும்ப கட்டமைப்படுத்த பெற்றார் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி ஒரு உறவோன்றி அதுல பெற்றார் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் பிள்ளைகள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வித்தியாசம் இது எங்களுக்கு அழகாக கற்று தந்த ஒரு மார்க்கம்தான் இந்த அழகா நதீன் இஸ்லாம் சந்தவா ஹரி கிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு அழகாக கற்றுத்தந்தார் அன்போர் என்ன நடந்திருக்கின்றா நாங்கள் நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அத முன்னுறு மேதக்கு குடுโคனும் என்று தெரியாம अमल செஞ்சி போனே. பிரையாரிட்டி தெரியாம अमल செஞ்சி போறேன். மார்க்கம் என்ன? ஓர் அமைப்பலது. एलान நடக்கும். दीन दीन இல்ல அல்லாஹ்ல கட்டல ரசூலுல்லாஹி சொன்ன வாழ்க்கை வழிமுறை दीनலான் வெட்ட இருக்குது. இருள வெட்ட இருக்குன்னு ஐலான் பண்ணப்படும். பெருதுதானே. நமக்கு என்ன மார்க்கம் என்றால் दीन என்றால் இந்த மார்க்கூச்ச விடுறோம் அந்த கட்டத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்கிறான் என்று விளங்கி அந்த நேரத்தில் அதை செய்யறதா சில கட்டங்கள்ல தொலூரத்தை விட வேறொரு பணியை செய்றதா மார்க்கும் தொலூரம் எவ்வளவு முக்கியம் சொல்லுக எவ்வளவு முக்கியம் முஸ்லிம் செரீப்பில் ஒரு அழகான அதி நினைக்கிறேன் நீங்க இதை விளங்குவீங்க எந்த நேரத்தில் எதுக்கு கொடுக்கணும் முஸ்லிம் செரீப்பில் ஒரு அதிர் சல்லா அலிஸ்லம் வரைக்கு முன்னாலுடைய காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு செல்லா அலிஸ்லம் சொல்றாங்க ஒரு ஆவி இருந்தார் வணக்க வழிபாடுல ஈடுபடும் பெரிய இருக்கு எல்லாரும் கண்டாங்க அவருடைய தாய் ஒரு தேவை வந்து அந்த கூடாரத்தை போயிட்டு தற்றார் தொழுகையில இருக்கிறார் அந்த நேரத்துல அந்த காலத்துல ரத்துசல்லமுடைய ஆரம்ப கட்டத்திலே தொழுகையில பேசலாம் ஒரு ரெண்டு வார்த்தையில பதில் சொல்லலாம் ஆரம்ப கட்டில ஆரம்பத்தில் தொழுகையில பேச முடியும் பதில் கொடுக்க முடியும் இவர் தொழுகையிலேருந்து சொல்றாரு அல்லாஹும் என்னுடைய தாயை நான் என்ன தொழுகையில் இருக்கிறேன் போயிட்டான் கொஞ்ச நேரம் கல் திரும்ப வந்தான் வந்தா திரும்பும் அதே பதில் தான் திரும்பி போயிட்டா மூணாம் தரம் வந்தான் தாய்க்கு தன்னுடைய மகன்கோட தேவருக்கு அந்த நேரத்தில் பதில் என்ன மூணாவது தரவேன் தாயே நான் தொழுகையில் வந்த ஆக்கிரத்துல வதுவா என்ன செஞ்சாட்டா ஒரு விபச்சாரிட முகத்துல முழிக்காம உனக்கு மௌத்து வரக்கூடாது அவர் செஞ்சது ஒரு அமல் தான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு முன்னுரிமை எந்த நேரத்தை எதுக்கு கொடுக்கணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கல அந்த விளக்கம் இருக்க விளக்கம் இல்லாம உங்களுக்கு தப்பலா உண்மை ஆனா மார்க்கம் என்றது அதோட முடியறதல்ல நேரத்துல எதற்கு முன்னுரிமை சிறு பிரகாரத்துல அவங்களுக்கு பொறுப்பானவங்க 13 வயது வரைக்கும் பொதுவாக இப்ப உலகத்திலொரு நியதிக்கு பதினாறு வயது வயது வரைக்கும் அவங்க சிறாராக தான் கருதுறாங்க ஆனா எங்கள மார்க்கத்துல சரீரத்தில் இருக்குது பாலிகண்டிருக்கு பதிமூணு வயசு வரைக்கும் அதான் பொதுவாக பருவ வயது அடைய அது வரைக்கும் உள்ள சைல்ட்ஹுட் சைக்காலஜி சைக்காட்ரி சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கைய கொரனாலஜிக்கல் அடிப்படையில பிரிக்கும் போது கட்டமாக பிரிப்பாங்க சிறுப்யத்தை பன்னெண்டுக்குல பல வாலிபத்துல கடைசி கட்டம் தான் நாற்பது நாற்பத்தஞ்சு அதுவும் வாலிபர்கள் தான் ஆனா வாலிபத்துல கடைசி அடைஞ்சுக்க சிறு ஆரம்பம் பிரிந்து அதுல முடிவும் பன்னெண்டாக் முடிச்சு ஒவ்வொருத்தரும் விலம் போடும் எங்க வயதின் அடிப்படையில எதுக்கு முன்னுரிமை திருமணம் என்ன செய்ய கவலைப்படுறாங்க என்ன நேரம் முடிஞ்சு இருக்காது எங்களுக்கு கஷ்டம் கூட்டி போறது நிறைய சிக்கல் ஒவ்வொரு கட்டத்துல எதுக்கு முன்னுரிமை ஒரு மனித பேச்சு முடிக்கிறதா சமூக ரீதியாக முஸ்லிம் சமூகமாக இருக்கும் போது நாங்க எதுக்கு முதலாவது முன்னுரிமை கொடுக்கணும் அதே கட்டத்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் இண்டிவிஜுவல் லைஃப் அதுல நான் முதலாவது நான் கொஞ்சமா ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிய கொஞ்சம் கொஞ்சம் தொட்டிட்டு உங்க உலக வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில நாலு பகுதியாக பிரிக்க நாலு பகுதியாக ஒன்றுதான் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பர்சனல் லைஃப் எங்களுக்கு அப்படிதான் எங்களுக்கும் தெரியும் நண்பருக்கும் தெரியாது தெரியாது தெரியும் தனியாக நீங்க கழிக்கிற நேரம் இருபத்தி நாலு மணி தனியாக கழிக்கிற நேரம் கழிக்க அதே போல உங்களுக்கு என்ன குடும்பம் பேமிலி லைஃப் உங்களோட சூழல இருப்பாங்க யாரு உங்க அன்பு மனைவி இருப்பாங்க பெற்றார்கள் இருப்பாங்க பிள்ளைகள் இருப்பாங்க சகோதரிகள் இருப்பாங்க மாம மாமி மாதிரி இருப்பாங்க இது அவங்க மூணாவது ஒரு உத்தியோகத்துல வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பெரிய பகுதி அதுக்கு கழிக்கும் குறைஞ்சது ஆறு ஏழு அவர் என்ன செய்யும் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு கழிக்கும் அப்படிதானே அப்ப அப்படி வரக்கூல உங்களோட கஸ்டமர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க நீங்க ஒரு முதலாளியா என்ன பிசினஸ்காரரா தொடர்பு இருக்குதா இல்லையா அதே போல நீங்க ஒரு தொழில் வேலை செய்றீங்க அவங்களுக்கு முதலாளி இருப்பாங்க ஆஹ் முதலாளி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க உங்களோட வேலை செய்யறவங்க அதே போல அத மூணையும் கூட எங்கட சோசியல் லைஃப் இப்ப மச்சுட்டு வந்தீங்க இதுல சிலர் நீங்க அவங்களோட தொழில் உறவும் இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு உறவும் இல்லை ஆனா நாங்க ஒரு மகல்லால ஒரு ஊர்ல இருக்கிறோம் ஒரு நாட்டில் இருக்கும் எங்களுக்குன்றது அதிகமான மக்களோட சம்பந்தப்பட்டது ஒரு குறிப்பான ஒரு வட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றிலேயும் உங்களுக்கு என்ன முன்னுரிமை நாங்கள் என்ன செய்வோம் பர்சனல் லைஃப்பில் அதிகமான நேரம் எதுல கழிது என்றால் வாஷ் ரூம்ல வெளிவாச கொஞ்சம் முடிய வெட்டி கொண்டு ஷேவ் பண்ணிக்கொண்டு எங்களை அலங்கரிக்கிறதில் தான் கொஞ்சம் நேரம் கூடிய களி அப்படிதான் அதை செய்யணும் முக்கியமான பணம் எங்களை அலங்கரி அது வீணுடைய ஒரு அழகான ஒரு பணம் எங்களை சுத்தமாக வைச்சுக்கொள்ள ஆரோக்கியமே எங்களோட பேர்சன் என்று வரும் போது எங்களுக்கு பல பகுதி ஒன்று எங்களுடைய ஆரோக்கியம் எங்கட சுகாதாரம் எங்கட் கொடுக்கும் நாங்க நோய்வாய்பட்டோம் எங்களுக்கு மட்டுமில்லை கரைச்சல் நான் ஆரம்பத்துல சொன்னேன் எல்லாருக்குமே கரைச்சல் அப்படிதான் எல்லாருக்குமே தலைவலி நாங்க ஆரோக்கியமாக இல்லைண்டா எல்லாருக்குமே கரைச்சல் குடும்பத்துக்கும் கரைச்சல் நாங்க தொழில் ஒரு இடத்துல தொழில் செய்றண்ட அவங்களுக்கும் பேச்சனை விஷயத்துக்கு முக்கியம். சமூகத்துக்கும் அதே போல உடலுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் உள்ளத்துடைய ஆரோக்கியம் உள்ளத்துடைய ஆரோக்கியம் என்றா தனியா இருக்கும் போது போன்லயோ வேற எதுலயோ பாவம் செய்யக்கூடாது பாவம் செஞ்ச என்ன நடக்கும் உங்களோட உடலில் நோய் ஆகிறது உங்களோட உள்ள நோய் வருது அதனால உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட குடும்பத்துக்கும் பிரச்சனை என்ன நீங்க வேலசேர இடத்துல பிரச்சனை சமூகத்திலும் உள்ளத்துடைய ஆரோக்கியம் எதுல வரும் அல்வாவுடைய அதனாலதான் செய்வோம் குலமாக்கல் நாதாக்கள் ரெண்டு நேரம் நாலு மனுஷாரத்துல நாங்க ட்ரை பண்ணுவோம் இந்த ரெண்டு நேரத்தை எங்களுக்குன்னு ஒதுக்கணும் ஒன்றுதான் சுபோகு முன்னால் உள்ள நேரம் சகாஜத்துடைய நேரம் அது உங்களுக்குமே நேரம் அது எதுக்காக அவர் கணக்குல அந்த டைம்ல அரை மணி நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் யாருமே இல்ல யார்கிட்ட சத்தமும் இல்லை யார்ட பிரச்சனையும் தனியா யாரோட படைச்ச ரப் அல்லாவோட ஒரு உதவ மெயின்டைன் பண்ண உங்களோட அது மிக முக்கியமான அது இல்ல உங்களோட லைஃப்ல எந்த எந்த அளவுக்கு சமூகத்துல பெரிய இடத்தை அடிஞ்சிப்பீங்க பெரிய இடம் அடைஞ்சிப்பீங்க வியாபாரத்துல பெரிய இடத்தை குடும்பத்துல அமைதி அதே போல சுபவுள்ள டைம் அஜனுக்குள்ள இருக்குவேக்கு நேரம் என்று சொல்லுவோம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னால் உள்ள டைம் அதுல கம்மியாக இருந்து தனியாக இருந்து அந்த காலையிலையும் அந்த நேரத்தில் யார் அல்லாமல் மிக முக்கியமானது ரெண்டு விஷயத்துக்கு நோயாளி நோஞ்சாளில் எங்கடாக நினைக்கிற பல வினசும் போயிட்டு மசூல்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டா இல்லை நோய் இல்லாம யாருக்கும் பிரச்சனை இல்லாம தாண்ட வேலையை செஞ்சு கொண்டு எங்களுக்கு அல இருப்படும் அதுதான் பரம் நல்ல பலம் நோய் இல்லாம நல்லா தண்ணி குடிக்கும் அல்லா தரும் நல்ல நேரம் சாப்பாடு அளவு எங்களோட உடலை குறைசனல் இதுக்கு குறவு வாரது ரெண்டுக்கு குறவு வாரது எங்களோட அறிவா வளர்க்கும் நிறைய பிரச்சனை நினைக்கிறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் இந்த ஒரு மனப்பாங்க வழங்க எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் எனக்கு தெரியாதது ஒரு மாணவனாக மாணவன் அந்த மனப்பாங்க இருந்தா அறிவன் ஒரு எல்லா துறையிலேயே எதை எங்களுக்கு வேணுமே அதுல நாங்க கேட்கக்கூடியவங்களா படிக்கும் கொஞ்சம் படி படிக்கிற போல என்ன நடக்கும் உடம்பு வளரும் சாப்பிட்டா உடம்பு வளரும் உடம்பு வளரும் படித்தது வளரும் இப்ப இப்படிதான் கண்டாரு அது தூரம் பார்க்கலாம் நல்ல வெளிச்சம் தெளிவுண்டா சில ப்ரொப்ளம் அவர் சுத்தி கொண்டே எந்திரிப்பார் அரே வந்தது ஓ சாணவே இல்லைன்னா ீங்க அதுக்குரிய காரணம் அல்லா அல்ல இது எங்கடாக்கிதான் நீங்கதான் காரணம் உங்களுக்கு வறுமையா அது அல்லாவுடைய கதிர் ரெண்டாவது முதலாவது நீங்கதான் காரணம் நோயா அல்லாஹுடைய கதை ரெண்டாவது முதலாவது அநியாயி சொல்றீர் தானே அல்ல படம் இல்ல முயற்சி செஞ்சா அல்லா தருவான் முயற்சி செஞ்சா தருவான் அல்லாதான் கதர்ல எங்க தெரியும் அது இல்லாம இது எங்க பர்சனல் லைஃப்ல உள்ள குடும்பம் இப்ப அதனல் லைஃப் பக்கத்தை போடும் குடும்ப செய்யும் குடும்பத்தை குடும்பமா ஆவார் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆவார் இதுல எதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் சொல்லுங்கப்பா எதுக்கு முன்னுரிமை நாங்க நினைக்கிறோம் குடும்ப வாழ்க்கை பொறுப்பும் எல்லாருக்கும் சின்ன குடுக்கிறது உடுப்பு வாங்குறது இப்ப இந்த காலத்துல சிங்கல தமிழ் அவட புத்தாண்டு எல்லாரும் ரோட்ல ஓடி போட்டிக்கிறாங்க அதான் முன்னுரிமை என்னண்டா பெற்றார் கணவன் மனைவி பெற்றார் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் சிலாக்களோட எந்த நாளும் சில நேற்றுக்கு கூட தம்பியோட நான் அவட நாளும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது உட்கார்ந்து கொலுத்தியா சோமாயிக்கிறீங்களா எப்படியோ உள்ள விவகாரங்களோ உங்களுக்கு நான் துவா செஞ்சேன் என்று சொல்லி பிரச்சனை வார நேரம் மட்டுமல்ல கருத்துகளை அழகாக பேசிக்கொடுங்க உட்கார்ந்து எப்படி இன்னைக்கு சோமா இன்னைக்கு என்ன பிளான் நல்லா இருக்கிறீங்களா ரைட் அதெல்லாம் பேசி புடிஞ்சு துவாசைங்க அவர் சொல்ல இந்த அழகான வார்த்தைகளை பரிமாறி கொண்டது ீங்கள மறந்து குடிச்சீங்களம் வரும் உங்களுக்கு இது செய்யல மனம் விரும்பும் முன்னுரும் என்ன உடாம வாங்கி கொடுக்கறத விடு உமாக்கு விருப்பம் என்ன உண்மை துவா செய்ய என்ன சரி ஒரு நல்ல ஒரு விடயம் நடந்த உமா உங்களோட துவானால தான் இது நடஞ்சுமா உங்களோட துவாலதான் நான் நீக்கம்மா எவ்வளவு ஒரு மனசு இதை செய்யக்கூடிய துல்லைகள் இது முடியா சில பெண் உள்ளாங்க நிறைய உமாவான் உமா ராணிமா வச்சிக்கிறேன் வேலை காரியம் கொடுத்திக்கிறேன் சரியா கால் பண்ண உங்களுக்கு வேற வேலை இல்லையா உம்மா நான் ஆபீஸ்ல நெய்கிற நேரமே உமா சொல்றமா இல்லையா நாங்க நெய்கிறோம் கடமையை செஞ்சிட்டோம் கடமையோம் நடந்தா போயிட்டு நாளும் அவங்களோட அன்பாக பேச எந்த புலல உள்ள அன்பும் பாசமும் வளர்க்கப்படுமோ அந்த புழல் கண்ணியமாக வாழத்தான் கொடுக்கும் உல உள்ளத்துல இதை இதை ப்ரையாரிட்டி செய்ய சொல்லிவிடுமா ஆனா விடமாட்டான் இதுக்குரிய ஒரு சூழல் இருக்கும் நானாவோட எப்ப சரி நானோட பேசிட்டீங்களா ஒரு நானோட தம்பியோட கால் ஒண்ணு எடுத்து எந்த நாளும் பேசல வாரத்துல ஒரு தடவை மாசத்துல ஒரு தடவை செய்வோமா நானா எப்படி சோமா நான் எப்படி இல்லை நல்லம்மா எப்படிமா நானா நம்மளோட பிள்ளைலாம் சோமா எப்படி இருக்கிறாங்க எக்ஸாம் நல்லா செஞ்சுட்டாங்களா நான் துவார் செஞ்சேன் அம்மா அதில் லைஃப் பண்ணுறது லைஃப் என்ஜாய் பண்ண உண்மையான என்ஜாய்மெண்ட் இதில் தானே இருக்குது எப்படியான ஒரு அன்புமா சந்தோஷம் வரும் தெரியுமா வருமா இல்லையா ஆ ஒரு கால் பண் உங்கள்கிட்ட கால் பண்ணேன் அல்லது நீங்கள் கால் பண்ணி கேட்டால் அவருக்கு சந்தோஷம் வருமா இல்லையா அம்மா இதுதான் ஃபேமிலி லைஃப்பில் முன்னு குடும்பங்கள் இயக்குதா இல்லையா இரண்டாவது அதுக்கு குறவு என்னட்டா எல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் அது செல் பணமாக இருக்கட்டும் ஆற்றல்களாக இருக்கட்டும் அல்லது வேற செல்வாக்களாக இருக்கட்டும் அதுல ஏதாவது ஒரு பகுதியை பங்கு நாங்க என்ன செய்றோம் குடும்பத்தோட விபவர்கள் இது முக்கியமானது அடிக்கடி என்ன செய்வாங்கட்டா குடும்பத்தை அழைத்து விருந்து வைப்பாங்க இது சுசந்தோட பழக்கம் ஒரு குர்பான் கொடுத்தா மறந்து நாம குடும்பத்துக்கு என்ன செய்வாங்க அனுப்பி வைப்பான் ஏன் இது உறவு இது முன்னுரிமை இதுல ஆழமா பேசக்கூடிய தலைப்போ இதை தனியா பேசலாம் இதை ஊண்டையும் தலைப்பாக பேச தொழில் சார்ந்த வாழ்வு இதுல என்னத்துக்கு முன்னு ஏன் போடும் முதலாவது நிலங்கணும் என்னன்றா இது ஓண்டுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு நிம்மதி சந்தோஷம் உறவு நல்ல மேம்படணும் அதானே அதனால அதுக்கு முன்னாடி முன்னேறணும் அதனால என்ன அது குறிமுதல் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் மிக முக்கியம் நேர்மையோட நேர்மையோட நம்பிக்கை நாணயத்தோட உண்மையை பேசி எங்களுக்கு அந்த கூடுதலான ஒரு லாபத்தை பகுதி அதுல எப்படி எனக்கு நேர்மையோட அதான் முக்கியம் சிலாக்கள் எல்லாம் சேரவோ சம்பாதிக்கிறோம் அப்படியா அப்படி சம்பாதிச்சு நடக்காது நேரமோட கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறேன் இருக்குது அதுல மிக முக்கியம் எது இல்லாம போகாத்திலும் தொழில் செய்தி கேட்டா நாணயத்தோட இருந்தா முதலாளிக்கு முதலாளிக்கு மோசடி செய்யாமல் வாழ்க்கையில முன்னா நிம்மதியா தான் முழு வாழ்க்கையுமோ ரெண்டாவது நான் தொழில் செய்யணும் எதற்காகவேடாக அலாலான முறையில சம்பாதிக்கக்கூடிய வளமா அப்படித்தான் இன்னும் வளர்க்க வளர்ச்சி உண்டா சம்பாதிக்க இருந்தேன் இது மார்க்க அதுவும்லூ தொலூரத்துக்கு எப்படி நன்மை கிடைக்குதோ கலாலான முறையில நம்பிக்கை நாணயத்துடன் பொய் சொல்லாம சம்பாதிக்கிறதுக்கு நன்மை கிடைக்குது மறந்துடாதீங்க பதாருக்கு போறீங்க இன்னைக்கு சாமான விக்கிறீங்க அல்லது ஸ்ரீவில்ல போறீங்க மிக முக்கியம் சில ஒவ்வொரு ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு அமைப்புல சொர்க்கத்தை அடைஞ்சு போடுறாங்க எல்லாரும் ஒரே அமைப்புல அடைஞ்சு கூட வித்தியாசமான முறையில் எ வாழ்க்கையில ஒரு சைட்ல தொழில் சார்ந்த செஞ்ச ஒரு விடயத்தை வச்சு எல்லாம் எங்களுக்கு நான் இதுல கூடுதலு கடமையை சரியா நிறைவே அதுக்குதான் அது இல்லாதனால தானே சமூகத்துக்கு முதலாளி தொழிலாளி உறவு பாடசாலை எடுத்தாது தாமணத்தில் இருக்கிறதில் மட்டுமல்ல எல்லா யாராவது இருக்கிறாங்களா பண்ற ஆனா அவர் எந்த நாளும் வந்து மார்க் பண்றார் எனக்கு ஒரு ஒரு நபரை தெரியும் அப்படி வந்துட்டு கேட்டாரு அதற்கு நான் லேட் ஆகி போன மனுத்தியாலத்தெல்லாம் கணக்கிட்டு என்ன சம்பா சம்பளத்தை நான் ஒரு மாதத்துக்கு வேலை செய்ய வேண்டிய மனுத்தியாலத்தை பிரிச்சு எவ்வளோ எத்தனை மனுத்தியாலம் நான் இல்லையோ அதை திருப்பி நான் அப்பசு கொடுத்து அதனால அவருக்கு கிடைச்ச தெரியுமா அவர்கிட்ட பொஸ்ட் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் இல்லை ரெண்டவர் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சம்பளம் அலா நான் சொல்ல அவருக்கு இப்ப ஆரம்பத்துலாம் அப்படி இருந்தார் இப்ப என்ன பஸ் சொல்லிட்டாரு இல்ல உங்களுக்கு அப்படி கொண்டு எல்லாரும் பஞ்ச் பண்ணணும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பன்னெண்டு மணிக்கு போறது தெரியுமா அப்படியா பன்னெண்டு மணிக்கு வரணும்னுக்கு அப்படின்னு சொன்னா வரமா வரவே மாட்டார் வீட்டுல எந்த ஒன்றும் சம்பளத்தை எங்களுடைய அடிச்சர் இருக்கிறார் நாட்டு சட்டத்திலே மீட்குது பாவகாலிக்க வஞ்சாண்டி கலவை தெரியுமா நாட்டு அடிப்படையில் ஒரு அரசாங்க ஊத்தி ஒரு ஒரு பிரின்சிபல் அப்படி செஞ்சாலும் அவர் என்ன செஞ்சுக்கிறார் முதல் வஞ்சா தாவகாலிகள் முதல் நியாபாரத்தில் தொழில் சார்ந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சம்பாதிக்கிறதா சமூகமாக சோசியல்லைப் என்ன பிராயம் பள்ளி கட்டலாம் எல்லாரும் சமூக சேவ நிறுவனங்கள் எவ்வளவு வைக்கிறது மக்களுக்கு சமூக வாழ்க்கையில பள்ளி கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது என்ன சமூக வேலை தானே ஜனாத சாங்கம் அதெல்லாம் சோசியல் ரிலேட்டட் இஷ்யூஸ் நோ நோயாளியை சோம் விசாரிக்கிற சொல்லுப்பா எது முன்னு சொல்லு கொஞ்சம் உற்சாக நோயாளி விசாரிக்கிற நோயாளியா இருந்தா போயிட்டு பார்க்க முன்னுரிமை கட்டாயம் செய்யும் இன்னைக்கு சந்திச்ச என்ன சொன்னார் நோயாளிய சோம் விசாரிக்க நோயாளிய சோம் விசாரிக்க உள்ள எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் அவர்காடு பாவம் அனுப்பிக்கிறேன் எவ்வளவு நன்மை வேற யார் என்னத்தாவா சமூகத்தை என்ன செய்யறது மக்களை நல் வழியின் பக்கம் அழைக்கிறது அழைத்து இதெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்படவே எல்லாத்தையும் முன்னுரிமை இடைஞ்சல் இல்லாமல் முக்கியம் என்னையால யாருக்குமே இடையூறு நடக்கூடாது சமூகத்துல நாங்க பலவரோட உறவு வச்சிருக்கிறோம் நான் நடந்து வாரது நான் என்ன வாகனத்தை பைக்க பார்க் பண்றது என் பக்கத்து வீட்டுக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம இருக்கிறது இதுதான் சமூக லைஃப்ல மிக முக்கியமா அது எல்லாரும் செஞ்சா பிரச்சனையே இல்லாத பேசினதெல்லாம் எங்கட ஒரு எங்களுக்குன்னு ஒரு கடமை இன்னொன்று இருக்குது அதுக்கு பொறவை நாங்க செய்யறோம் செய்யும் அறிவு உள்ளவங்க family வணக்க வழிபாடு தனிப்பட்ட லைஃபோட சம்பந்தப்பட்ட இப்போ அது நம்மளுக்கு நூற்றுக்கு நூறு வைக்கலாம் ஆனா உங்களோட இந்த சமூக வாழ்க்கையில உங்களால யாருக்கும் சரி கரைச்சு யாருக்கும் அல்ல மனுஷனுக்கு அல்ல முஸ்லிம் கல்ல ஒரு காவிரி கல்ல ஒரு பூனைக்கு ஒரு நாய்க்கு உங்களால் ஒரு பூனைக்கு அநியாயம் வேண்டாம் சிரமம் வேண்டாம் உங்களால் ஒரு நாய்க்கு கஷ்டம் வேண்டாம் அது போதும் உங்களை நரகத்து கொண்டு சொல்லப்பட்ட ஒரு பெண்ண பெண் அந்த பெண் இரவெல்லாம் நின்று வணங்குவான் பகல் எல்லாம் ஆனா எவ்வளவு எவ்வளவு நன்கு நோம்புக்கு தனியான ஒரு வாயல் சொர்க்கத்துல பாபு ரயான் அந்த நோம்பு எதிர்பார்த்துதான் நோம்பாளியலுக்கு கூலி அல்லாசித்தாலா அதிர்ஷ்டர் நான் தான் கூலிர் எவ்வளவு பெரிய அவட வார்த்தைகளால பக்கத்தை விட்டாரன்னு செய்ய நோய்க்கும் ரசு செல்ல சொல்றதுன்னா அவ போற இடமேங்க சமூக சகோதரர்களே நான் சொன்ன அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டியில் யாருக்குமே கொடுக்காத யாருக்குமே தொந்தரவு இல்லாம ஒரு பிரச்சனை சில சமூக முயற்சிகளை ரசு சத செல்றேன் கூட்டு முயற்சிகள் நான் சொன்னேன் தனிப்பட்டேன் கூட்டு முயற்சியில ரசூசல்லா ஆரம்பிச்சு சில இடங்கள் முதலாவது என்ன சொன்னா மஸ்ஜி ஹாஸ்பிட்டல் முக்கியம் மதரசா முக்கியம் பாடசாலை முக்கியம் எல்லாம் முக்கியம் தானே ஆனா ரசூசல்ல சொன்னுடைய காலத்துல மஸ்ஜித் தான் எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளே மச்சு தொழுகைக்குரிய இடமாக மட்டும் இருக்கு வணக்க வழிபாடுக்குரிய இடம் மட்டுமச்சுக்கு பெரிய ஒரு வளாகம் செஞ்ச பெரிய இடம் அதுல ஒரு பகுதி தான் நீங்க பழைய பள்ளிகளை எடுத்து பாத்தீங்கன்னா அதை கெட்டுவாங்க எப்படின்றா ரெண்டு கட்டம் உள்பள்ளி வெளிப்பள்ளி கேலிப்பள்ள கேலிப்பா என்ன உள்பள்ளி வெளிப்பள்ளி உள் பள்ளி வெளிப்பள்ளிதானே பள்ளிக்கான் எல்லாமே பள்ளிண்டா பள்ளிக்குள்ளே பள்ளிண்டா என்ன செய்யல அதுக்குள்ளே சொல்லி சொல்லலாம் என்ன அல்லாவுடைய பேர் அல்லாவுக்காவே அல்லா அழைக்கிற இடம் அப்படிதானே பள்ளிக்காகவே நீ வச்ச காணி ஏராளம் இருக்கும் ஆனா அதுல ஒரு பகுதி தான் இபாதத்துக்கு ஒதுக்கி வணக்க வழிபாடுக்கு ஒதுக்கிதான் இபாதத்தை ஆனா மத்த பகுதி பகுதி இயல்புக்காகவே அறிவுக்காகவே சமூகத்தில பிரச்சனை முந்தி கோற்றும் வந்தா ரெண்டு சாரம் வருவாங்க ரெண்டு பேரை பத்தி கேப்பா தீர்ப்பு கொடுக்கப்படும் சின்ன புலலுக்கு விளாடுறதுக்கு மலர்க்குமாறு அருள் இடம் அங்க வந்த வேற உணர்வு குறவு உணர்வு குறவும் எல்லாம் என்னை மச்சியுடைய பல யூதர்கள் திட்டங்கள் ஒன்றுதான் மார்க்கம் வேற சமூக விவகாரங்கள் வேற எடுத்து மதரசா வேற ஸ்கூல் வேற என்று பிரிச்சது யாரும் திட்டம் எங்கடைய எதிரிகள் அது யூதரா நோயாளிகள் வருவாங்க ரெண்டு விதமான மருந்து இந்த மருந்து நடந்துச்சு என்ன போதி அதுக்குற மருந்து கொடுத்தோம் மருந்து கொடுக்கப்பட்டு சில யூத மருத்துவர்கள் வந்து மருத்துவ ஆய்ச்சாரதியாங்க அந்த காலத்துல ஒரு டாக்டரை போல அந்த காலத்துல ஒரு மருத்துவரை போல அப்ப ஆய்ச்சாரதிய மகன் அஸ்மா ரஃபியல்ல மகன் ரஃபியல்லாங்க உங்களுக்கு ஹதீஸ் தெரியும் என்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை இருந்தீங்க அதனால இவ்வளவு ஆயிரம் ஹதீஸ் உங்களுக்கு மனப்பாடம் அதிக ஆச்சரியம் தெரியும் ஒவ்வொரு ஆயத்துக்கு விளக்கம் குடுத்துக்கலாம் ஏராளமான ஆயிரம் அதுவும் எனக்கு ஆச்சரியம் இல்ல ஏன் இருந்தது யாரோடல்ல உங்களுக்கு மருத்துவமும் தெரியும் மெடிசினும் தெரியும் இதுக்குரிய ரகசியம் என்ன எங்க படிச்சீங்க சொன்னுடைய வருமான பார்த்து சகோதரிய மகனூர் சல்லா அலிஸ் இடத்துல பலர் வருவாங்க அதுல ஆரம்ப காலத்து இந்த யூதர்கள் அவங்க பாரம்பரியம் செஞ்சு வந்த மருத்துவர்கள் இருப்பாங்க அவங்க வந்து அந்த மருத்துவ விவகாரங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க நான் வீட்டுக்கு பெரிய இடம் இல்லை ஒரே சின்ன இடம் தான் நான் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் எழுதி கொள்வேன் ஞாபகம் வச்சு கொள்வேன் அதுக்கப்புறம் சிலர் வந்தாங்கண்டா ஏதாவது நோய்க்கு தான் அனுப்புவோம் ஆ அதை நான் சொல்லி கொடுப்பேன் அதுல சொல்லி தந்திக்கிறான் இப்ப என்ன ஓதி பார்க்கிற டாக்டர் தான் வேலை அப்படிதான் மறந்து தார டாக்டர் வேலை அப்படிதான் பிரிச்சிக்கிறோம் ஓதி பார்த்த ஜின் அடிச்சு அங்க போயிட்டு ஓதி பார்ப்பேன் சரிவா அதே போல பாக்குறத தனியாக ரசுசலத்தை காட்டி தரல தனியாக அதை மட்டும் சேங்கன்னு காட்டி தரல அதோட சேர்த்து மருந்தையும் கொடுத்தான் அதோட சேர்த்து தேனையும் கொடுத்தான் அதோட சேர்த்து வேற ஏன் உடம்பென்றது மனிதன் என்றது இந்த உலகத்துடைய சபபுகள் சமூகம் என்ற அடிப்படையில முதலாவது இவருடைய ஈமானையும் அறிவையும் அஹ்லாக்கி நாலு விஷயம் எல்லாம் எனக்கும் உங்களுக்கு நசிபாக்கணும் யாரிடத்தில் இந்த நாலு விடயங்களும் இருக்குதோ இரண்டாம பேர்ச்ச மதரச மட்டும்தான்ரீதியாக பாடசாலை பிரிக்கப்பட்டு சயின்ஸையும் இங்கிலீஷையும் அந்த இடத்துல ஈமான் வளரணும் ஒவ்வொரு முஸ்லிமும் அடிப்படையான எங்கட எதிரிகளுடைய திட்ட புரிச்சா ஆரம்ப கட்டத்துல முஸ்லிம் உலகம் எப்படி இருந்துச்சு முஸ்லிம் உலகத்துல அவங்க எந்த துறையில இருந்தாலும் அரசியல் விவாதியாக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும் ஒரு பொறியியலாக இருக்கட்டும் எட்டாம் நூற்றாண்டு முதல் உலகமாக முன்னால எப்படி இருந்து என்ன அவர் விவசாயியாக இருக்கட்டும் அவர் ஒரு ஆசை என்ன இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் குரான் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அடிப்பாடு தெரியாத முன்னுரிமை சமூகத்தில் இந்த ரெண்டு விஷயத்துக்கு முன்னுக்கு கொண்டு எங்களை இரண்டாவது அறிவு அல்லா அறிவில்லாத மோசமாக மோசமாக வாழ்ந்த ஒரு சமூகம் யாரும் கடைக்கடுத்து அந்த டைம்ல ரோம் ஒரு பக்கம் கொடிக்கட்டி பறக்கு ரோம் பாரசீகம் இன்னொரு பக்கம் கொடிக்கட்டி பறக்குல தான் எனக்கு எத்தாரி உடல இங்க போறேன் நாங்க போயிட்டு என்ன செய்யறேன் இல்லா நம்ம கொட்டி அஞ்சாயிரம் கத்துற நாங்க யாரும் வெல்ற கத்துறாக்க யாரும் வைக்கிற ரெண்டு டீம்ல யாராவது வச்சுட்டு போறேன் காலத்துல குரானுடைய இருந்த எல்லாருக்கும் பாகிஸ்தானா ஸ்ரீலங்கா அப்படிதானே அப்ப குரான் பாரசீகத்துக்கும் மத்தியில ரத்து சலதாசுடைய தாவத்துடைய ஆரம்ப கட்டத்துல ஆரம்ப கட்டத்துல முஸ்லீம்கள் கூடுதலா சப்போர்ட் பண்ண யாரு ரோம் ஏன் ரோமர்கள் ஒரு நபிய ஒரு கிறிஸ்தவ மதத்தை தான் அதிக நபிய நம்புறாங்க சிலை வணக்கம் இல்ல சிலைகள் பின்னால வந்துச்சுதான் ஆனா கூடுதலா ஒரு ஏதோ ஒரு ஒரு இறங்கின வேதத்தோட சம்பந்தப்பட்டது பாரசீயர் அப்படி இல்லை நெருப்பு வணங்கியல் நெருப்பு வணங்கியல் அவங்க வித்தியாசம் இவங்க இங்கால சப்போர்ட் அவங்க ஒரு அங்க சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாம் எதிர்பார்த்து இவங்க வெல்லுவாங்களா ரோம் தோத்து புராண தோத்த செய்திய மட்டும் சொல்லுங்க இப்ப தோத்துட்டாங்க ஆனா இன்ன சில வருடங்கள்ல அவங்க வெற்றி பெறுவாங்க கொஞ்சம் காலங்கள்ல வெற்றி பெறுவோம் இன்னொரு யுத்தம் நடக்கும் வெற்றி பெறுவோம் இப்ப நாங்க அப்படிதான் அது ஆரம்ப கட்டத்தை ரெண்டாம் கட்டத்தை எப்படி இருக்கு அதன் புறம் அவங்க படம் பார்த்து அவங்க மெக்ஸ் பார்த்தாங்க விளையாடின யாரு சஹா கணக்கெடுக்காம யாரு படிச்சவங்க கூடிய ஆர்ப்பாட்டம் நிக்கிறா அடிக்காதோ விளப்பம் இல்லாதாக்கள் பெரிய குடை கொடையே ஆயிப்பான் சும்மா இருங்க அந்த நேரத்துல வெறும் ஜோஷன் அப்படிதான் அருமையில் இருந்தான் ஒன்றுமே ஒ கணக்கெடுப்போ மட்டும்தான் ரோமுக்கும் போவாங்க பாரதியும் போவாங்க வியாபாரிகள் வாங்குவாப்பா சரி சாமன் நல்ல திரும்பியும் பெருக்குறிவு வாங்கி பத்து ரூபாய் லாபம் போட்டு அறிவு தேவையில்லை ஒன்றும் தெரியாம ஒன்றும் விளப்பம் செய்யலாம் தேவைப்பூட்டா முன்னேற மாட்டோம் அப்படியே தான் நிற்கும் முதலாவது இறக்கின் ஆயிரம் முதலாவது இறக்கின் ஓ முன்னுரிமை ஒரு சமூகத்துடைய முன்னுரிமை அறிவிப்பு இல்லை அவனுக்கு ஈமானும் இருக்காது நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடாது நான் இல் என்று சொல்றது பிரிச்சு இல்லை பாடசால அறிவு மார்க் அறிவும் பிரிச்சு இல்லை இல் என்று ரெண்டும் அதே தான் அறிவன் அப்பதான் ரெண்டும் உள்ளவன் அறிவாளி ஒன்று இருக்குது அவன் அறக்கூடாது அறப்படி இப்படி இருந்தாலும் சரி சில ஆட்களுக்கு ஒரு பக்கம் தான் இருக்குது மற்ற பக்கம் இல்லாட்டி அரை ரெண்டு பக்கமும் சேர்ந்தா தான் ரெண்டும் சேரும் பொதுவான சமூக ரீதியான அறிவு அவருக்கு தெரியும் தமிழ் பேசுவேன் எனக்கு தமிழ் பேச தெரிஞ்சா தானே அப்பா எனக்கு அறிவை முன்வைக்க நான் பேசணும் ஆய்க்கணும் எப்படிட்டா மூலையும் நாவையும் போன மூலையும் கையையும் போல இந்த ரெண்டு அறிவு எப்படிடா மூலையும் நீங்க ஐடியா இருந்தும் அப்படி இல்லைண்டா எழுத எழுமா எழுத்துல போல தீனுடைய குரானுடைய வகையுடைய அறிவு மூளைய போல வகையுடைய அறிவு எப்படி மூளைய போல அது இருக்கணும் அறிவு மூளைய போல மூளை இல்லாட்டி பேச பைத்தியகாரன் தலைக்கிலாமல உலகத்தோட சார்ந்த உலக சார்ந்த சமூக சார்ந்த அறிவு இது அது விஞ்ஞானமாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் அது மொழியாக என்னென்ன ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மாதிரி சிலபஸ் மாறி மாறி வரும் அதேபடி பேனையும் போல என்ன பெற்றல்லைகள் வளர போல புள்ள உழுப்பட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிற விளாட்டு சாமனத்தை விட சின்னக்குள்ள எது முன்னு அறிவு உடுப்பு ஆரம்ப கட்டத்தில் அஞ்சு ஆறு சக்தி அண்மையில் ஒரு கதர் சொன்னாரு அவருடைய உம்மா பிள்ளைகள் எப்படி வளர்த்து கண்டா உம்மம் பத்தி சொல்ற உமா உமான சகோதரி ஏதோ எப்படி வளர்த்துன்றா ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு சாரி சேர்த்து பெரிய பணக்காரர் இதவிக்கு அதை கழுவுவாங்க காய வைப்பாங்க காலையில் அதே பிள்ளைகள் ஒருக்குள்ள டாக்டர் ஒருக்குள்ள ஆணி ஒருக்குள்ள இன்ஜினியர் இருந்ததில்லை ஒரு சாரி எதாவது முன்னுரிமையை விளங்கினாங்க அந்த தைண்டத்தை கொஞ்சம் தியாகம் செஞ்சாங்க பிள்ளைகள் எங்கட பிச்சடத்தை கொண்டு கண் குளிர்ச்சியை தாழ்ந்து கண் குளிர்ச்சி எப்ப வரும்டா நாங்க முன்னுரிமையை விளங்கி சில நேரங்கள சில விஷயங்களை அர்ப்பணிப்பு செய்யணும் தியாகம் செய்ய தியாகம் செஞ்சா கண் குளிர்ச்சி வரும் தியாகம் செய்யும் எல்லாம் கடை படிப்புக்குறதுக்கு ஒரு கறி ஒரு சோறு ஆகிறது ஒரு கிலோ அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபா குறைஞ்சவே இருபத்தி எட்டு ரூபா வாங்கலாம் நாடு தான் எத்தனை பேர் சாப்பிடலாம் ஒரு தேங்காய் ஐம்பது ரூபா சம்பளம் சாப்பிட்டா எவ்வளவு மீயும் அதி மத்த தள்ளி எதுக்கு செலவழிப்பறிவை பண்றது இல்லை குடுக்கிறது ஒழுக்கத்தை குடுக்கிறது ஒழுக்கத்தை கொடுக்கறது செய்யறோமா இந்த லேச்சுக்க என்ன செய்யும் நாளைக்கு சாப்பாடு இதான் முன்னுரிமை தெரியாது ஒரு கல்யாணம் வந்தா முன்னுரிமை தெரியாது பெருநாள் வந்தா முன்னுரிமை தெரியாது எல்லாரும் பாக்குற எல்லாரும் எங்களுக்கு தெரியாது கல்யாணிட்டு போட்டு எல்லாம் திண்ணக் கொடுத்துட்டு கடன் தெரியாது சும்மா ஒரு போன் ஆறாயிரம் போன் போன் மூவாயிரம் வாங்கலுமா இல்ல மூவாயிரம் போனது வேணும் எத்தனை முப்பத்தாறாயிரம் ரூபாய் போன் வேணும் ரொம்ப தெரியாது அதே மூவாயிரம் ரூபாய்ட்ட போன வச்சு ஒரு நாளைக்கு நூறு மாதத்துக்கு நூறு ரீல் போட்டு வீணாக்கணும் எந்த நேரத்துல எதை செய்யணும் எதுக்கு செலவழிக்கணும் எதுக்கு டைம் கொடுக்கணும் தெரியா சும்மா எல்லாருக்கும் சேராங்க நாங்களும் செஞ்சு கொண்டிருக்கோம் மன்னிங்க அல்லா பாதுகாக்கணும் உங்களோட பள்ளி நல்லா அழாக்கும் மதியனா மச்சது நபை போல பள்ளி முன்னூறு எல்லாருக்கும் தலைக்கான தொழில் இருக்குது வாகனம் இருக்குது நல்ல அழகா குப்பாவை கட்டி டெக்கரேட் பண்ணி லைட் அடிங்க அடிப்படையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு நோப்டம் தேவை எல்லாம் பூர்த்தி ஆயிட்டு கெட்டு மாடி கெட்டு தலை கீழம் தவறா விளங்காதி மஸ்ஜித் மஸ்ஜித் தான் வளர்த்தது அந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை வரத்தாங்க ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு சமூகத்துக்கு முன்னுரிமை வித்தியாது என்ன முன்னுரிமை தெரியாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும் இது இந்த பள்ளில மட்டுமில்லை ஏராளமான பள்ளி சூளை மக்கள் பௌத்து பசி அவங்களுக்கு வாழ்றதுக்கு இடம் இல்ல ஆனா பள்ளியை நாங்க கட்டிக்கிறோம் கொழும்புல இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளி பள்ளியில அந்த நிர்வாகிகள் பக சொல்லும் எல்லாரும் சேர்ந்தான் உமரீபின்னு சொன்னாங்க உமரீபு சத்தாபிரதிய அலங்கரிக்கிறது நபவிய விஸ்திரம் செய்யத்தை விட எனக்கு விருப்பமானது என்னென்றா ஏழைகளுடைய பௌத்த பசி இல்லாமல் அதை செஞ்சா இது ஒட்டோவா நடக்கும் அது சரியா சீராக நடக்கும் இல்லாட்டி இது இருந்தும் வேலோ லைட் போட்டும் வேலை எவ்வளோ பில்டிங் கட்டும் வேலை இல்ல ஏன் சமூகம் நல்ல மக்கள் எப்பயும் அப்படியே விரும்புறாங்க எனக்கு ஒரு நபர் சொன்னாரு ஒரு இடத்துக்கு ஊட கூலி கெடுத்து வந்திக்கிறாரு அவருக்கு சொந்த ஊடிக்கு இங்கால ஒரு பகுதியிலே எல்லாம் மன்னிக்கோணும்னு நான் பேரை சொல்லாம சொல்றேன் என்னப்பா இந்த அதுல கலயும் <CEOsPM> ஒரு கூட்டிக்க அது உலக சார்ந்த பொது அறிவுகளை படிக்கிறாங்க படிக்க விட்டார்கள் அவளுக்கு இந்த மார்க்கம் என்றது தொழுகை என்றது சுண்ணத் என்றது மார்க்க சட்டம் ஒன்றும் விளக்கத்தில் அவங்கதான் சமூகத்துல பெரிய தலைவர்களா இல்ல இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க மாஷால்லா நல்ல புறாணை தெரியும் நல்ல அழகா தாடி வளர்த்திக்கிறாங்க நல்ல பக்குவம் தாஜ துடுறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த அறிவு தெரியும் இல்லை அதனால அவங்க சமூகத்துல கீழே மாத்தம் புனார் ஒன்றுமெண்டா இந்த ரெண்டோட உள்ள சமூகத்தை வளர்ப்போம் எங்களோட பிள்ளைக்கு கொஞ்சம் மார்க்கம் ஜோஸ் அடிச்சா மணிங்க எல்லாரும் நினைக்கிற எல்லாரும் மௌலவியாகணும் மார்க்கத்தை படிக்கணும் மார்க்கத்தை படிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் கடமை எல்லாருமே இந்த நான் செய்ய வேலை செய்யணும் எந்த மார்க் உணர்வோட ஈமானோட நல்ல பண்பாடோட அக்லாக்கோட நான் இன்னொரு துறையில் இருந்து நான் முழு மனித சமூகத்துக்கும் சேவை செய்யும் ஆரம்பட்டத்துலமாக்கள் வரக்கூடிய மாணவர்களை சரியா இனங்கால் மசிதில தான் எல்லாம் இந்த பயானின் அண்மையில ஒரு ஆலி வந்தாரு அரபு நாட்டை சேர்ந்த உமரல் ஐது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலி வந்து ஜெமித்துல மாலை நேற்று மோதன் நான் சனிக்கிழம நேரம் உலமான்றாரு ஆளின்ோடு ஆளின் பிசினஸ்றாரு நல்ல தேவைக்கு செய்யணும் ஆளின் யாரு தெரியுமா உண்மையான பாடத்தை படிச்சு கொடுக்கிறதோ அபுஹானி பல மதுர்த்தாக்கு போயிட்டு ஆலிமான் மச்சிதுக்கு போயிட்டுதான் ஆலிமான என் மச்சிதுல பாடம் நடக்கும் எவ்வளவு காலம் அறுபது வாழ்றீங்க தான் சொல்றேன் அறுபது வருஷம் வாழ்றீங்க உங்களோட பள்ளியில அறுபது வருஷமா தப்சீர் பாடம் நடக்குது என்றா உங்களுக்குள்ள எத்தனையோ உபசிரிகள் உருவாக்கிப்பாங்க தானா என்ன செஞ்சிட்டோம் பாடம் நடக்கிற பாடமா நடக்கும் ஒவ்வொரு வேற துறையில் மனபாடமாக்கு அன்பு குறைச்சு அப்படியான் ஒரு சூழல் அப்படியான் ஒரு அவைக்கு சொன்னாரு நீங்க ஆளின் என்ற அடையாளம் என்னண்டா நீங்க மச்சிதில தொடர்பாக இருக்கணும் அதே போல பாடம் நடத்தணும் அப்படி இல்லைன்னா நீங்க நாங்க சொல்றோம் பாடம் நடக்கும் தெரியும் தெரியும் ஒரு சொல்லி நான் முடிக்கிறேன் சமூக மாற்றம் என்றது சமூக மாற்றம் இந்த உண்மத்தில் கூட்டத்தில் எப்படி ஒட்டகம் வெளியானதை போலியா போற மாற்றம் வரப்போ அப்படி வரலாம் ஒரு கூட்டம் அதுக்கு எத்தனை பேர் படிச்சு எத்தனை பேரு தெரியும் ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கி அது விலங்கினா அவருக்கு தெரியும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நல்ல விலகிடு அழகா முன்னு சில டைம்கள் நிலைமையை விளங்கி கொடுத்தார் திரும்ப என்ன பதருடைய யுத்த நேரத்தில் தன்னுடைய அன்பு மனைவி நோயால் நோய் வாய்ப்பட்டு உங்களுக்கு அந்த அரச கலந்துட்டோம் இதை ஈடுபட்டோம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யலாம் குறிப்பிட்ட சரியா செஞ்சா மத்தவங்க மத்த வேலையை சரியா செஞ்சா வேலை சரியா தான் அல்லாவின் நல்ல சமூக மாத்தம் என்றது மக்கள் இருந்தா ஏலா கஷ்டம் கல்வி நிலை என்ன மஸிதுக்கும் பாடசாலைக்கு என்ன உறவு அடிக்கடி அங்க போறது சரியான ஒரு உறவு கால நெருங்கும் போது பள்ளி நிர்வாகிகள் மேல் இடத்தை கொடுக்குது பள்ளியில மேல் ஏன்னா இடம் இல்ல பள்ளியில மேடைய கொடுத்த மச்சிலும்ட பாடசாலையும் உதவி செஞ்சு தாவர ஒவ்வொருத்தருக்கு தனி போட்ட அன்பக்கூடிய சமூக பேர் மாணவர்கள் ஈக்கிறோம் எதிர்கால சமூகத்தை இன்னும் இருபது வருஷம் பத்து வருஷத்துக்குப் புறம் பெரியவங்களாக இருக்கிறவங்க எத்தனை பேர் உட்கார்ந்து கொஞ்சம் எனக்கு என்னன்னா நான் விருப்பம் இல்லை பயானளுக்கு மிச்சம் என்னென்னா பயானுக்கு வாரது யாரெல்லாம் எந்த கூட்டம் என்றா அவங்களுக்கும் பயான் தேவைக்கிற எல்லாரும் எனக்கு மாத்தம் வரோனும் இன்று முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற கூட்டம் அதுதானே அதனாலதான் வந்தீங்க பயான் யாருக்கு தேவைட வெளியே கிறாங்களே அவங்களுக்கு போயிட்டு மனுத்தியாலும் பேசா போயிட்டு அஞ்சு பத்து நிமிஷம் பேசணும் அவங்க இந்த காலால கேட்கணும் குத்துபாக்கு எவ்வளவுதான் நல்லவங்க அதிரது வந்து நாப்பத்தஞ்சு நிமிஷம் எவ்வளவு பேச்சின் பேதில்லை ஏன் தேவையானவங்க கேட்கிறல்ல யார்ட்ட மாத்தம் வரணுமோ யாரு சமூகத்துல பிரச்சனையோ அவங்க வாரது கடைசியில சலாம் கொடுத்துருவாங்க சுசல லாலுசல்ம அப்படி செய்யல ஆரோக்கியம் முன்னுரிம மதியினால இப்படி நடந்துச்சு மதியநாள் இடத்தே போவாங்க அலிரதியம் போனா அடித்தாலும் அடிப்பான் ஏன் அடிச்சு கொண்டு கஞ்சா அடிச்சு கொண்டு போனா ரெண்டு குடு குடும் ஒரு சைடுல அலிரதிய இருக்குது ஒரு சைடுல அவ் போவாங்க கதைய போடுவாங்க ஒரு உறவுண்டி கொள்வாங்க அங்க ஓடிட்டு போவாங்க கோத்திரத்தில் இதுதான் செய்ய இது பயான் செய்யணும் தேவை இது பாடல் நடக்கும் நீங்க இங்க பயானில் நடக்கும் இங்க பாடல் நடக்கும் ஏ நீங்க மஷால்லாம் தேட்டம் இருக்குது ஆசை இருக்குது இப்ப உங்களோட அறிவை வளர்ப்பணும் இப்ப இன்றிக்கு பவுண்டேஷன் கூரைக்கு எல்லாம் இப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் அலங்கரிக்கும் போடணும் இன்னும் கொஞ்சம் செல்லும் வந்தா மஷால்லாம் நல்ல சோபா செட்டா வாங்கி போடணும் அங்கேதானே பவுண்டேஷன் கூரை இல்ல ஏதாவது நல்லா பண்ணணும் ஆஹ் வீட்டு அலங்கரிக்கணும் உங்களுக்கு என்ன ஒரு வீடு வீடே இல்லை வாழ்றப்போ கூட கூட இல்ல பவுண்டேஷன் இல்ல இப்ப அத போடும் அங்கதான் பயன் பாடர் முயற்சிகள் என்ன பண்ணுங்க நீங்க போக வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் செய்ய ஹோம்ஒர்க் நான் சொன்னேன் இருக்கு முன்னுரிமை இது ஒன் டூ த்ரீ போர் ஒவ்வொரு மூணு விஷயம் தெளி அப்புறம் அமல் செய்ய அதை எழுதி வைங்க எழுதி வச்சு நான் இன்றைக்கு இதை செய்ய போறேன் இவ்வளவு அழகா நீங்க உங்களோட நோனாவோட நான் சொன்னதை போல அன்பா அப்படி பழகிக்கின்றா உங்களுக்கு சந்தேகப்பட தேவையில்லை நோனா வேறொத்தனை பார்க்கவும் மாட்டேன் வேறொத்தனோட ஓடவும் மாட்டான் தேவையானது குரு தேவையான அன்பை பார்க்க அன்பு புரியுது போகலே அல்லா நல்லதே நல்லா தலை போனது நிர்வாகிகள் மாஷா முயற்சி செய்யறாங்க ஒரு சாரா இப்ப எங்களுக்கு லேசு எல்லாருக்கும் ஒரு மெட் தோத்தா எல்லாரும் சேர்ந்து ஆக்குற தோத்தா உன்னையாலதான் தோத்தாய் தானே கோல கோல் கீப்பருக்கு லேசு வேலையா தோக்குற அடிச்சுதான் அஞ்சு கோல் அடிக்கிற எங்கட கோழி சரியில்லைப்பா மாத்துவோம் எங்கட வேலை ஊர்ல பிரச்சனை நிர்வாகி சரியில்லப்பா ஃபுட்போடு எழுந்தாச்சும் மாற்றுவோம் கோலியை மாத்திக்கொண்டே இருக்கு எந்த கோலி வந்தாலும் கோல் போ அடிச்சுட்டே இருக்கு அவர்கிட்ட தவறு மட்டுமல்ல அந்த கோல் அந்த கோல் போஸ்டுக்குள்ள போகும்போது பத்து பேரை தாண்டிதானே வந்துச்சு ஸ்ட்ரைக்கர் இருக்கிறாரு மிட் பீல்ட் இருக்கிறாரு தான் விளையாடுறோம் சரியா அந்த லாங்குவேஜ் சொல்றேன் விலங்கு மிட் ரெண்டு சைட்ல என்ன ரெண்டு விங் இக்குது என்ன ரைட் விங் லெப்ட் விங் பின்னால பேக்லாங்க தாண்டிதான் யாருக்கு வருது கோலிக்கு போல எங்களுக்கு லேசி ஸ்கூல பிரின்சிபல் சார் அவரை மாப்பீச்சர் மார்க் சார் இல்லை அவனோட மாப்போம் எல்லாரும் டீச்சர்ஸ் மார்ட் சொல்ற என்ன சொல்ற சொல்ற கோலி சார் இல்ல சரியா கோலி சொல்ற பாருங்க அவனுக்கு கண் விலங்கு கோல் வருது அவன் கீழா சமூகத்துல தோல்வி கஷ்டம் செய்வாங்க ஏன் இதுக்கு நான் தான் காரணம் போனாங்க யாருமே கேட்கல அல்லாஹ் பெரும் அடிச்சவனு சரியா செய்யலீக் ஒவ்வொருத்தரும் நல்ல வளம் இருக்கு நல்ல ஆற்றல் நல்ல ஆற்றல் திறம்பணும் உலகத்துக்கும் நீலையும் எங்கையும் அறிவா கொண்டு போகக்கூடிய உங்களுக்கு ஆரம்ப எப்போசல எழுத்த மாதிரி மாளிகாத்த குடிசை நீக்க மாளிகாத்த என்னை மாளிகாண்ட மாளிகாண்ட் என்ன மாளிகாண்ட மாளிகை என்னை ஆயிக்கிறீங்க சிந்திங்க இந்த விஷயத்தை வச்சாம சிந்திங்க செயல்படுங்க எனக்குழல் எனக்கு கிடைக்காதத நான் நான் கொஞ்சம் தியாகம் செய்வேன் நான் கொஞ்சம் தியாகம் செய்வேன் நான் ஜீன்ஸ் வாங்காமருக்கு போயிட்டு புடவை வாங்கி கலசி ஒரு கல்சன் தக்கிறதுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி டெய்லர் தக்கேதான் தேவைக்கு மட்டும் செஞ்சிட்டு மற்றவங்களை வளர்ப்பேன் எனக்கு கஷ்டமாக வேறொட் அன்புக்குரிய சப்போட்டிலே இப்படியான ஒரு விஷயத்தை வளர்ப்போம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் கடைசி சொல்லி பிடிக்கிறேன் மடேராக யாரை நல்லா எங்களுக்கு பிரசூச கட்டத்தில் வெளியே போனால் மடேர குழைக்க மடேரில் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் அது யாரும் முஸ்லீம் ஹிஸ்லீம் அல்லாத யாரும் எல்லாரும் நல்ல இடத்துல தான் வர நல்லவங்க தான் ஆனால் இன்னைக்கு வந்தோன்னு மாற நல்லவங்க அவங்களுக்கு அவன் கிட்டதான் பின்பேன் உணர்வு உண்டாக்க உங்க குழந்தை அல்லா கண்ணியமா அல்லாஹிங் இருக்கக்கூடிய பள்ளியில நடக்கக்கூடிய அமல் விவாதத்தை அதுல நல்லா கலந்து போங்க எல்லோருக்கும் ஒத்துழைப்பா இருங்க மக்களோட இது இந்த விஷயம் மிக முக்கியம் இப்ப சமூக ரீதியில பல விஷயங்கள் இருக்குது கருத்து வேறுபாடு முன்னுரிமை கூட்டு முயற்சியில சில விஷயங்களை நாங்க விட்டுக் கொடுக்கணும் ஒற்றுமை இல்லாம என்ன செய்யலாம் அதற்கு சொல்லி ஒம வேறு சொல்லி மோசமானவங்களுக்கு சமீபத்தை நாசமாக போறது மௌனமாக நல்ல விஷயங்கள்ல உறுதியாகிக்கோணும் அனைவருக்கும் வரக்கல இடங்கள்ல அவனோட ஊர்லயும் பலருக்கு நோய் காய்ச்சல் இருக்கிற காரணம் இதோ தனித்தலை நோய் வந்திருக்கு காய்ச்சல் இருக்குது அதே போல பல இடங்கள்ல நோய் வாய்ப்பட்டு மழை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட பள்ளி நிர்வாகிகள் வேண்டும் என்று அவங்களுக்கு அந்த துவாசையை சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையிலும் துவாசைங்க ஒவ்வொரு தொலைகளையும் துவாசைங்க நோயாளிகளுக்கு துவாசைங்க நோயாளியை பற்றி சுகம் விசாரிங்க எழுபத்தினார மலைக்குமாறு துவா ஏன்னா உங்களுக்கு பாவனிப்பு துவாசை வாங்க அதே நேரத்தில் நம் அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான நல்லொரு வாழ்க்கையை நசிப்பாக்குவது அதே போல நாட்டுக்கு தேவையான அளவு மழை பெய்யும் ஏன்னா எதிர்காலத்தில் மழை இல்லை என்றால் தண்ணி தட்டுப்பாடு தான் தண்ணி இல்லாமல் போய்விடும் அதனால ஏராளமான சிக்கல்கள் பிரச்சனை الحمد لله رب العالمين حمداً وافياً حمداً طيباً كثيراً مباركاً فيه يا كريم يا رحيم يا الله اللهم صل على محمد وعلى آل محمد يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا مصرف القلوب صرف قلوبنا لطاعتك صرف قلوبنا إلى طاعتك طوبى قلوبنا الى طاعتك اللهم انا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اسقنا الغيث والرحمه اللهم اسقنا الغيث والرحمه اللهم اسقنا الغيث والرحمه ولا تجعلنا من القانطين ولا تجعلنا من القانطين ولا تجعلنا من القانطين برحمتك يا ارحم الراحمين اللهم اشف مرضانا اللهم اشف مرضانا ومرضى المسلمين جميعا ومرضى المسلمين جميعا ومرضى المسلمين جميعا برحمتك يا ارحم الراحمين برحمتك يا ارحم الراحمين اللهم صب علينا القير طبا صبا, صبا ولا تجعل في عيشنا كددا ولا تجعل في عيشنا سدى برحمتك يا ارحم الراحمين برحمتك يا ارحم الراحمين اللهم انت الشافي لا شفاء الا شفاء كيف لا يغادر الثقل مولا ولا الما برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه واقينا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيره صلي على النبي لمي وعلى اله وصحبه اجمعين وال